நித்தம் ஒரு முத்து இன்றைய முத்தாக உதிகிறது திருக்குறளின் முப்பத்தி மூன்றாவது குரலான திணை துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழி நாணுவார் பற்றி யாரேனும் எதுவும் சொல்லிவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பர் ஒரு சிலர் சில பழக்க தவறாமல் பின்பற்றுவார்கள் கடன் வாங்குவது பொய் சொல்வது தாமதமாக செல்வது அடுத்தவரை பற்றி புறங்கூறுவது இது போன்ற தீய செயல்களில் சிறிதளவும் ஈடுபட மாட்டார்கள் உயிரை விட தான் அதாவது நற்பெயர் தான் முக்கியம் என்பது இவர்களது குறிக்கோளாக இருக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு பெரிய தியாகத்தையும் இருப்பார்கள் அடுத்தவர்களுக்கு பரசிக் கொள்ளாவிட்டாலும் பிறருக்கு தீங்கு செய்து தன் பெயர் கெட்டு போகாமல் பார்த்துக் கொள்வார்கள் தினையளவு அதாவது மிகச்சிறிய அளவுதான் தனக்கு கெட்ட பெயர் வரும் என்றாலும் அதை பனையளவு அதாவது மிகப்பெரிய அளவில் தனக்கு கெட்ட பெயர் வந்து விடுவது போல் நடுங்கி தனக்கென்று உள்ள அந்த நற்பெயரை காத்துக் கொள்வார்கள் அறிவிற்சந்த ஆன்றோர்கள் என்கிறார் திருவள்ளுவர் இதைத்தான் திணைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழி நாணுவார் என்கிறது திருக்குறள் நன்றி வணக்கம்